ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கிமாதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதேவ் சாாா் மேவிரவிணம் யமே மேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மகோ நமோ குரு प्रत्यगर्थो ओम। ओम भद्रं ோப்பளவரோம்ம ஓம் பர்ணேயமேவா பசியே மாஷி ஸிரைரங்கை இருபத்தொண்ணாவது ஷ்லோக்காஹமித்திய புசோமிய கருணாமி விவித்தூப்பமித் சதாஹம் வேதவிதேவாஹம் நபே மம நாஸ்தேந்திரியுர ந பூமிரா போஸ்தீ நச்சன் இருக்க நிலோமேஸ்தி நச்சாம்பரஞ்சிரேவர் ஆஸ்வலாயன மகரிஷிக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உபதேசம் பண்ணியிருக்கிறார் முடிகிற பகுதியில் தான் இருக்கோம் அவர் நிதித்தியாசனத்தின் மூலமாகவே பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணுகிறார் ஏன்னா உத் அத்தியுத்தம அதிகாரிங்கிற காரணத்தினால நிதித்தியாசனத்தையே உபதேசம் நிதித்தியாசனம்னா பிரம்மத்தியானம் பிரம்ம தியானத்தின் மூலமாகவே பிரம்ம லக்ஷணங்களை உபதேசம் பண்ணிடுறார் கடைசியாக நாம் பார்த்த ஒரு மந்திரத்தில் கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருபத்தி மந்திரம் அதுக்கு திருஷ்டாந்தமாக ஸ்வப்னத்தை ஒரு வியாக்கியானக்காரர் குறிப்பிடுறார் ஸ்வப்னத்தில் நமக்கு வந்து இந்திரியங்கள் வேலை செய்யாமலேயே இந்திரிய விஷயானுபவங்கள் கிடைக்கிறது தான் திருஷ்டாந்தங்கிறது அபாணிபாதோகம் அச்சித்திய சக்தி பசியா சுஸ்திருணோமிய கர்ணாங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினம் அதாவது சர்வகர்ணவிஹீனா சர்வஜா சர்வ கரண விஹீனக சர்வஜக எந்த கரணங்களும் எனக்கு கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் ஒரு விதமான பிரமாணமும் இல்லாமல் நான் பிரமேயத்தை அறிகிறேன் அதுதான் விஷயம் இங்கே இது கொஞ்சம் சூக்ஷ்மம் இதில் ரொம்ப முக்கியமான பதம் அச்சிந்திய சக்தி அதாவது அச்சிந்திய சக்திங்கிறது மாயாசக்தி அகம் சைத்தன்யஸ்வரூப்பக சைத்தன்ய ஸ்வரூபமான நான் அதாவது விளக்க முடியாத ஒரு மாயா சக்தியினால் நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் எல்லாவற்றையும் அறிகிறேன் இன்னும் சொல்லலாம் மாயாசக்தினால் நான் சிருஷ்டி பண்ணுறேன் சிருஷ்டி பண்ணுறதை நான் அறியறேன் ஆக நம்ம சிருஷ்டியும் சரி இந்த சிருஷ்டி பண்ணுறதுல அறியறதும் சரி இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சைத்தன்யத்தில் தான் தாற்பயம் எப்படி சொனத்தில் இந்த இந்த இப்போ நம்ம ஜாகிரதாவஸ்தையில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களை ஜாகிரத அவஸ்தைக்கு லட்சணமே இந்திரியங்களை உபயோகப்படுத்துறது தான் பஞ்ச ஜானேந்திரியை பஞ்ச விஷயங்களை அனுபவிக்கிறது தான் சொப்ன ஜாக்கிரதாவஸ்தா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணுற அவஸ்தைக்கு பேர் தான் ஜாக்கிரத அவஸ்தை இந்த உபயோகப்படுத்தாம இருக்கிற அவஸ்தான் சுசுப்தி அவஸ்தையும் அவஸ்தையும் மனசு வேலை பண்றது இந்திரியங்கள்லாம் வேலை பண்றதில்லை சுசுப்தி அவஸ்தையில் வேலை பண்றதில்லை மனசும் வேலை பண்றது இதுதான் நமக்கு அனுபவ பிரமாணம் ஆதாரம் அதை வச்சிருந்து இந்த சிருஷ்டிக்கும் எடுத்து விட்டார் ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர அவஸ்தாத்ரயத்தையும் சொல்கிறார் அது மாத்திரமில்லை இந்த பிரபஞ்ச சிருஷ்டியும் மையேவ சகலம் ஜாத்தம் என்று சொல்லப்பட்டது ஆக சைத்தன்யத்துக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை சைத்தன்யத்துக்கு அந்யமாக இருக்கிறதெல்லாம் மாயா காரியம் அந்த மாயா வந்து ஜடம் நான் தான் என்ன பண்ணுறேன் நான் தான் சுத்த மாயையில் ஈஸ்வரனாக இருக்கேன் ர அதாவது சத்தகுணமாயையில் ஈஸ்வரனாக இருக்கேன் ரஜோகுணமாயில் ஜீவர்களாக இருக்கேன் தமோகுணமாயையில் ஜடவஸ்துக்களாக இருக்கேன் ஜகத்தாக இருக்கேன் அகமேவ அகமேவ ஈஸ்வரா அகமேவ ஜீவாக அகமேவ ஜகத் நானே இறைவனாக இருக்கிறேன் நானே உயிர்களாக இருக்கிறேன் நானே உலகங்களாக இருக்கிறேன் மாயையால் அப்படின்னு நானேன்னு சொல்கிறது எது சொல்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைதன்யம் அகமேவ ஈஸ்வரா அகமேவ ஜீவாக அகமேவ ஜகத்து ஆக எந்த கரணங்களும் இல்லாமலேயே நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் என நான் ஞானஸ்வரூபம் இதுக்கு தான் காலம்பரை ஆரம்பித்தோம் அது கொஞ்சம் பூர்ணமாக சொல்லலை அதாவது சாஸ்திரத்தில் சர்வஜத்துவத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் அதாவது சாமானிய சர்வஜத்வம் விசேஷ சர்வஜத்வம் அதாவது ஜென்ரல் சர்வஜத்வம் ஆல் நாலெட்ஜ் அப்புறம் ஸ்பெஷல் ஆல் நாலெட்ஜின்னு சொல்கிறதா தெரியல சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் சாமானிய சர்வஜத்வம் விசேஷ சர்வஜத்வம் இந்த சாமானிய சர்வஜத்துவம்ங்கிறது சைதன்ய ஜானந்தான் வேறொன்றும் இல்லை இப்போ நகக்கடையில் இருக்கிற எத்தனை டிசைன் இருந்தாலும் எல்லாம் தங்கம்ங்கிறது சாமானிய சர்வஜத்துவம் ஒரு ஒரு டிசைனை பற்றின ஜானமும் விசேஷ சர்வஜத்வம் நமக்கு மோக்ஷத்துக்கு விசேஷ சர்வஜத்வம் வேண்டாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்று ஒன்றையும் அறிய முடியாது தேவையும் இல்லை நமக்கு சாமானிய சர்வஜத்துவந்தான் வேணும் விசேஷ சர்வஜத்வம் வேண்டாம் ஆனா இங்க உபசாரத்துக்காக சொல்ற நான் தான் எண்ணற்ற கண்கள் வாயில் அதை காலம்பறை சொல்லிட்டேன் சஹசிரசீருஷாருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் சூஸ்வோ ருத்வா விஸ்வத ருத விஸ்வதோ முகோ விஸ்வத்தோ ஹஸ்த உத விஸ்வத்பாத் இது ரொம்ப நல்ல மந்திரம் இதுக்கு சரியான கான்டெக்ட் விஸ்வத ருத விஸ்வதோ விஸ்வத்தோஹஸ்தஉத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுபியான் நமதிசம்பதயர் தியாவா பிருத்திவி ஜனயந்தேவ இயக்க இது ஒரு அழகான வேத மந்திரம் எல்லா வழியிலையும் ஒரே தேவன்தான் எல்லாவற்றையும் பண்ணுறார் நம்ம என்னமோ யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை அதை மறக்க கூடாது சண்டை போட்டுக்கிறதும் பிரம்மந்தான் சேர்ந்துருக்கிறதும் பிரம்மந்தான் ஆனால் அது புரியறதில்லை நமக்கு என்னவோ இந்த இன் ஒருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி அவ்வளோ ரியல் மாதிரி தெரியறது இதை நம்ம கவனித்தே பார்க்கறது இல்லை எவ்வளவு மேக்சிமம் நீங்கள் கொண்டு போனாலும் குழந்தைக்கு அப்புறம் முடியுமா முடியாது அப்போ இன்பிட்வீன் இருக்கிற இந்த ரியாலிட்டி ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நாம் அதை யோசிக்கிறதே இல்லை புரிஞ்சாலும் பஷ்யன்னபி பஷ்யன்னப்பிச்சன பஷ்யதி மூடாக தான் புரிஞ்சாலும் மனசில் பதியாது ஆழமாக போகாது திரும்ப திரும்ப அதே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அதே காசிப்பிங் அதே இது இதுலேயே பழகி போயிடுச்சு அமைதியாக இருக்க முடியாது ஆஹா அபானி பாதோகம் அந்த அதை தான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆஹ விசேஷ சர்வஜத்துவம் என்கிட்ட தான் இருக்குது ஈஸ்வரனாக இருக்கிற போது விசேஷ சர்வஜம் இருக்கேன் சாமானியமாக இருக்கிற போது சாமானிய சாமானியேன சர்வம் ஜானாத்தீதி சர்வஜா விசேஷேன சர்வம் வேத்தி தி சர்வவித்துன்னு முண்டக்கோபனிஷத்தில் ஒரு மந்திரத்தில் இருக்குது எஸ் சர்வஜ சர்வவித் எஸ்ய ஜானமயம் தபா எஸ் சர்வஜா சர்வவித் ரெண்டு அர்த்தம் ரெண்டு சொல்லியிருக்கு எல்லாம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ரெண்டு தரும் நமக்கு சாமானிய சர்வஜத்துவம் போரும் இங்கே உபச்சாரமாக சொல்கிறார் சைத்தன்யமாகிய நான் தான் மாயாசக்தினால் நிறைய இந்திரியங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணி அந்த இந்திரியங்களுக்கு வேறாக கொண்டு அந்த இந்திரியங்கள் வழியாக பார்ப்பவன் போலவும் கேட்பவன் போலவும் நுகர்பவன் போலவும் சுவைப்பவன் தோல் போலவும் தொட்டு உணர்பவன் போலவன் சிந்திப்பவன் போலவும் துன்பம் அனுபவிப்பவன் போலவும் இன்பம் அனுபவிப்பவன் போலவும் மோக் பந்தம் அடைப்படைபவன் போலவும் முக்தி அடைபவன் போலவும் காணப்படுகிறேன் அவ்வளவுதான் எல்லாம் போலவும் உண்மையில் இவைகள் இல்லை அப்படிங்கிறது தான் பாடம் ஆகையினால எல்லாவற்றையும் அறிகின்ற எண்ணெய் எதுவும் அறியாது அதெல்லாம் நம்ம கேனோபனிஷத்துலையே பார்த்தோம் அதாவது எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மே நீனு குரு சொன்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அவ்வளோதான் இதுக்கு இவ்வளோ மெனக்கெட வேண்டிருக்கு ஏன்னு கேட்டால் நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரோவேட்டடாக போயிட்டோம் இங்கே என்ன பண்ணுறது மந்திரம்னா எக்ஸ்ட்ரோவர்டட்னஸையும் ரிமூவ் பண்ணுறது இன்ட்ரோவர்டட்னஸ்ஸையும் ரிமூவ் பண்ணுறது நோ எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் நோ இன்ட்ரோவர்டட்னஸ் ஆகையினால் பாஹ்ய பிரவருத்தியும் இல்லை ஆந்தர பிரவருத்தியும் இல்லை பகிர் யோகமும் இல்லை ஆந்தர்யோகமும் இல்லை என்ன தான் अवशिष्यते, मौनी मौनी भवते, பூர்ணமேவிஷேகி மௌன மௌன மௌனமாஹி விடுதிரான் அதுக்கப்புறம் பேசாமே காக்காந்திரவே அடுத்த மந்திரம் பாக்காரம்பிச்சோம் अहमेव அகமேவ அனைத்து வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே வேத்தியான்னு அர்த்தம் அறியப்படுறவன் அர்த்தம் வேதங்கள் எல்லாம் எதை மையமாக வச்சுக்கொண்டு பேசுகிறதுனா அதனால்தான் கட்டோ பனிஷத்தில் யமதர்மராஜா சொன்னார் கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார் சர்வே வேதாக எத் ஆமனந்தி எல்லா வேதங்களும் எந்த ஒரு பொருளை அந்த இடத்துல ஓங்காரம்னு சொல்லி அப்புறம் ஓங்காரத்தோட அர்த்தம் சைத்தன்யன் சொல்லணும் சர்வே வேதாக எத் பதம் ஆமனந்தி எல்லா வேதங்களும் எந்த குறிக்கோளை மையமாக கொண்டு உபதேசம் செய்கின்றனவோ தபாகம்சிச்ச சர்வாணிச்ச எத் வதந்தி எல்லா தவங்களும் அனைத்து தவங்களும் எதை குறித்து உபதேசிக்கப்படுகின்றனவோ எந்த ஒரு பொருளை குறித்து தப்செல்லாம் உபதேசிக்கப்படுகின்றனவோ எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை எல்லோரும் அனுஷ்டிக்கிறார்களோ தத்தே பதம் அந்த பதத்தை இந்த இடத்துல பதம்னா ரெண்டு அர்த்தம் ஒன்னு பிரம்மன் இன்னொன்னு ஓங்காரம் தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷே சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்றார் யம தர்மராஜா அதையே கீதையிலையும் பகவான் எட்டாம் அத்தியாயத்தில் சொல்றார் சர்வே வேதாக்கு பதிலாக மாற்றி போடுறார் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி எந்த அழியாத பொருளை வேதமறிந்தவர்கள் சொல்லுகிறார்களோ எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி எத்தியத்தையோ வீதராக பற்றற்றவர்கள் எதனில் நுழைகின்றார்களோ எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி அதே பதத்தை அவரும் ஏன்னா அந்த கடோபுருஷத்துக்கும் பகவத்கீதைக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு ஆக எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை வேத நெறிப்படி வாழ்க்கையை நடத்துகிறார்களோ தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷியே அங்க தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்தியே தம்பர் யம தர்மராஜா தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி அந்த பதத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன் அது ஓங்காரமாகும் அப்படிம்பர் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லுவார் இங்கே என்னென்ன தத்தேபதம் சங்கிரஹேண பிரபக்ஷி அதை சொல்லுகிறேன்னு சுருக்கமாக சொல்கிறார் அங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் ஆனால் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா எல்லா வேதத்தினுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்னென்னா எல்லாருக்கும் மனசாந்தி வேணும் எல்லாருக்கும் மன அமைதி வேணும் அந்த மன அமைதியை எது கொடுக்கும்னா நீ தான் அந்த அமைதி ஆனந்த ஸ்வரூபம் சாந்த ஸ்வரூபம்னு உபதேசம் பண்ணும் ஆனால் நமக்கு என்னமோ நான் தனியாக இருக்கிற மாதிரியும் நத்தியோ அடையணுங்கிற மாதிரி அந்த பிரம ஓயிறதே இல்லை அந்த பிரமையை நீக்கின்ண்டே இருக்கணும் அடிக்கடி இந்த பாசி வந்துட்டே இருக்கும் ஜலத்தில் அந்த பாசியை நீக்கி நீக்கி ஜலத்தை பார்க்குற மாதிரி இதை நம்ம நீக்கி நீக்கி பார்க்கத்தான் வாழும் அதுக்கு தான் சந்யாசம் ஆகிட்டு வேதாந்தம் படிக்கிறது அநேகை வேதை அகமேவாதி அநேகை வேதை ரிஷிகளெல்லாம் கண்டுபிடித்த மந்திரங்கள் எல்லாம் இதத்தான் சொல்லுகிறது ஏகம் சத் சத் ஏக்கம் அப்படி சொல்லணும் ஏக்கம் சத் சத் ஏகந்தான் விபிரா பகுதா வதந்தி ஒரே வஸ்துவை பலவிதமாக உபதேசம் பண்ணுகிறார்கள் ஒருத்தர் அக்ஷரம்ங்கிறார் ஒருத்தர் பூர்ணங்கிறார் ஒருத்தர் சிவகாங்கிறார் இன்னொருத்தர் விஷ்ணுங்கிறார் இன்னொருத்தர் தேவகாங்கிறார் இன்னொருத்தர் தேவிங்கிறர் சப்தபேதம் அனைத்து அர்த்தபேதா பொருள் ஒன்று பாரதியார் சொன்ன மாதிரி ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை ஒளி உரு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் குணம் குறி ஏதும் இல்லதாய் அனைத்தாய் சொல்கிறோம் இல்லையா அஹா அநேக்கைஹி வேதைஹி அகமேவ வேத்தியா நான் ஒருவனே அறியப்படுகிறேன் அடுத்தது என்னதுன்னா வேதாந்த கிருத்து இப்போது வேதங்கள் வேதாந்த கிருத்து வேதவித்து இந்த மூணு பதம் இருக்குது இது கீதையிலும் இருக்குது வேத இஷ்ட சர்வயிரகமேவ வேத்தியா வேதாந்தகிருத் வேதவிதேவச்சாகம் இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்குது பதிஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் சர்வ வேத பிரமேயா சர்வ வேத வேதங்களுக்கும் பொருள் நானே வேதப்பொருள் நானே வேதப்பொருள் வேதம் தான் வேதம்னா ஞானம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் எல்லா வேதங்களுக்கும் மையப்பொருள் நான் தான் வேதாந்த கிருத்துங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் ஆதிசங்கரர் அங்கே சொல்லியிருக்கார் கீதையில் வேதாந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிற ட்ரெடிஷனை கிரியேட் பண்ணதும் நான் தான் வேதாந்த சம்பிரதாய கிருத் அப்படி சொல்லியிருக்கார் அங்க பகவத்கீதையில் ஆதிசங்கரர் இங்க அப்படி சொல்லலை வேதாந்த சூத்திர கிருத்து வேதவியாச ரூபா வேதவித் வேதாந்த கிருத்தகா விசேஷனம் இப்போ இங்கே அதுதான் சௌரியம் ஷங்கராஜார ரொம்ப சௌரியமாக சொல்லியிருக்காரு அதாவது இந்த டீச்சிங் ட்ரெடிஷன் ஆல்சோ மை செல்ஃப் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நான் தான் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லப்படுறதெல்லாம் என்னத்தான் சொல்லியிருக்கு நானே ஸ்கிரிப்சர்ஸ் ரூபமாக இருக்கேன் பகவானே சாஸ்திர ரூபமாக இருக்கார் சாஸ்திரம்தான் பிரதானம் இவர்களெல்லாம் சீக்கியர்கள்லாம் சாஸ்திரத்தை தான் பூஜை பண்ணுகிறார்கள் குரு கிரந்த சாஹிப்பு அந்த சாஸ்திரத்துக்கு தான் பட்டு துணியெல்லாம் கட்டி வச்சு அதுக்கு ஒரு சப்பரம் வச்சு அதுக்கு சாமரம் வீசவும் இது பண்ணவும் குழந்த பிறந்தாலும் கிரந்த் சாஹிப்பை படிப்பாங்க செத்து போனாலும் அதுதான் படிப்பாங்க எப்படி நம்ம வீட்டில் வேத பாராயணம் நடக்கிறதோ எதுக்கெடுத்தாலும் வேத பாராயணம் அது இது பண்ணுறோமோ அது மாதிரி இந்த சீக்கியர்களும் அது தான் பண்ணுவார்கள் சீக்கியர்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் கிரந்த் பாட் கிரந்த் பாட் அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியில் அது கட்டி வச்சுருக்கும் அதுக்கு தான் பூஜை அது டீச்சர் இவங்க சிஷ்யர்கள் ஆகா குரு சாஸ்திரம் சிஷ்யர்கள் இதுக்குன்னே ஒரு ட்ரெடிஷன் சீக்கியர்கள் இந்த சீக்கிய மதமே இதுதான் சீக்கிய மதம் தமிழில் சொல்கிறோம் சிஷிய மதம் அது குரு மதம்னு சொல்லலாம் குரு மதம் சிஷ்ய மதம் சாஸ்திர மதம் குரு சிஷ்ய சாஸ்திர மதத்துக்கு பேர் தான் சீக்கிய மதம் நம் அது தனி செக்டாக அதுக்குன்னு சில வேலை பண்ணதுனால அது என்ன ஆயிடுதுன்னா பிரிட்டிஷ்காரன்னு நல்லா பிரித்து பிரித்து பழக்கிவிட்டான் எப்படி காஸ்ட் எல்லாம் பிரித்து விட்டானோ அது மாதிரி இதையும் பிரித்து பழக்கி இப்போ நமக்கு சம்ஸ்காரம் அவன் சொல்லிட்டு போனாங்கிறதே தெரியாது நமக்கு என்னமோ ரொம்ப நாளாக நம்ம ஆட்களே நமக்குள்ளே பண்ணிவிட்ட மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இது மாதிரி சர்வைஹி வேதைஹி அகமேவ வேத்திய நம்ம ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் வேதங்களும் நானே வேதங்களால் அறியப்படும் பொருளும் நானே அன்றைக்கி நேற்றுக்கு ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் வேதம் நீ வேத பொருள் நீ இப்படிலாம் பாட்டெலாம் இருக்கு வேதம் நீ வேதப்பொருள் நீ ஆனால் இங்கே வேதாந்த கிருத்துங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிற அர்த்தம் வேதாந்த சாஸ்திர உபதேச சம்பிரதாய கிருத் வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற சம்பிரதாயமும் நான் தான் நிதித்தியாசனத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் அகமேவ இதம் சர்வம் அப்படின்னு சொல்கிற போது எல்லாம் எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை இடத்துல தான் இதை சொல்கிறோம் அப்புறம் அடுத்தது என்னென்னா சரி இந்த சம்பிரதாயத்தை படித்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது அதுவும் நான் வேத விதேவச்சாகம் ஆக வேதங்களும் நானே வேதங்களை கற்றுக் கொடுக்கின்ற நானே அந்த ஆசிரியரும் நானே அந்த பொருளை அறிபவனும் நானே எல்லாம் சர்வம் சைத்தன்யம் இந்த பேதமெல்லாம் மாயா கல்பித்தம் வேத விதேவச்ச அகம் ஆக அறிபவனும் நானே அறியப்படும் பொருளும் நானே அறிவதற்குரிய கருவியும் நானே அறிவிப்பவனும் நானே அறிபவனும் நானே அறிவிப்பவனும் நானே அறிவதற்குரிய கருவியும் நானே அறியப்படும் பொருளும் நானே இதுதான் அத்வைதம் ஏன்னா எது எனக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு மாதிரி தோன்றியது விஷயம் புரிஞ்சவுடனே இந்த துவைத்த புத்தி துவைத்த உபமர்தனம் எல்லாத்துக்கும் இது கிடையாது அப்புறம் அடுத்த லயன் என்னது மம புண்ணிய பாப்பே நஸ்தஹா எனக்கு புண்ணியம் இல்லை பாபம் இல்லை அதுதானே பெரிய இது எத்தனை ஜென்மாவில் எத்தனை புண்ணியம் சம்பாதிச்சேன்னு யாருக்கு தெரியும் எத்தனை பாபத்தை சம்பாதிச்சேன்னு யாருக்கு தெரியும் புண்ணிய பாபத்தை என்ன கணக்காக எழுத முடியும் எத்தனை புண்ணிய பாபம் இருந்ததோ தெரியும் இப்போ என்ன சொல்கிறார் நான் ஒரேடியாக புண்ணியமும் அவுட்டு பாபமும் அவுட் ஆஹ் நாதத்தே கசியசித் பாபம் நச்சைவ சுகிருத்தம் விபு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் நான் வந்து புண்ணியத்தை நாதத்தே கசியசித் பாபம் ஒரு பொழுதும் நான் பாபத்தையும் அடைவதில்லை புண்ணியத்தையும் செய்வதில்லை ஆனால் இது ஜாக்கிரதை நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டும்போது என்ன பதில் சொன்னேன் குழந்தைகளுக்கெல்லாம் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கலாமான்னு கூடாதுன்னு சொன்னேன் மறந்துடுவாய் குழந்தைகளுக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து ஈஸ்வர பக்தியை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லித்தர வேண்டியது ஹியூமன் பாடியோட வேல்யூ மனுஷரீரத்தோட மகிமையும் மனுஷ சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்ம புத்தியையும் பரமாத்மா கிட்ட பக்தியையும் தர்மத்தில் ருச்சியையும் தான் குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் வேதாந்தம் எப்போவுமே விவகாரத்தில் இது ரொம்ப முக்கியங்கிறது மறக்கப்படாது ஆக புண்ணிய பாபம் எனக்கு இல்லை அது மாத்திரம் இல்லை புண்ணிய மம புண்ணிய பாப்பே நஸ்தஹான்னு போட்டுக்கணும் அஸ்தி ஸ்தஹா சந்தி புண்ணிய பாப்பே நஸ்தஹா எனக்கு கிடையாது மம நாசா நாஸ்தி எனக்கு அழிவும் இல்லை ஜன்ம தேக இந்திரிய புத்தி நாஸ்தி எனக்கு பிறப்பு இல்லை இந்திரியங்கள் இல்லை புத்தி இல்லை இன்டலெக்டும் கிடையாது நாகம் விஜயானமயா விஜானமயம்தானே புத்தி விஜானமயனும் இல்லைன்னா சரி இதெல்லாம் இண்டிவிஜுவல் தன்னை மறைத்தது தன் கரணங்கள் தன்னில் மறைந்தது தன் கரணங்களே இது எஷ்டி திருமூல திருமந்திரத்தில் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணங்களே எப்படி ஆபரணம் வந்து தங்கத்தை மறைச்சிருக்கு அப்புறம் தங்கத்தை பார்க்குற போது ஆபரணம் தங்கத்தில் மறைஞ்சுடுறது பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுற போது ஆபரணமெல்லாம் அதுக்குள்ளே மறைஞ்சுடுறது அதை இக்னோர் பண்ணுறோன்னு அர்த்தம் மறைகிறது போகிறதெல்லாம் கிடையாது தங்கத்தை பார்க்குற போது நகையை காணம் நகையை பார்க்குற போது தங்கத்தை கா காணம்னா என்ன காணாததுக்கு சமானம் அதை கவனிக்கிறது கிடையாது அது கிடையவும் கிடையாது சூப்பரிம்போஸ்ட் அதே மாதிரி என்ன பார்க்குற போது தன்னை மறைத்தது தன் கரணங்கள் என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் என்னோட ரியல் நேச்சரை மறைக்கிறது நான் விசாரம் பண்ணி புரிஞ்சிட்ட உடனே சைத்தன்யந்தான் தரிசிக்கப்படுகிறது தன்னில் மறைந்தது தன் கரணங்களே கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் கான்ஷியஸ்னஸ்ஸில் ஒடிஞ்சிடுறது அப்படி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சமஷ்டி எஷ்டி சமஷ்டிக்கு சொல்கிறார் மரத்தை மறைத்தது மா மத யானை யானையை பார்த்து பயந்து போய்டுறோம் அது மரத்தில் பண்ணி வச்சிருக்கு மரத்தில் மறைந்தது மா மத யானை அப்புறம் மரத்தை பார்க்குற போது யானை கண்ட பயம் இல்லை யானையை பார்க்குற போது மரம் தெரியல பயப்படுறோம் அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மெய்ப்பொருளை இந்த பஞ்சபூதங்கள் இங்கே வந்து அஞ்சு இந்திரியங்கள் அங்கே பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் மெய்ப்பொருளை மறைத்திருக்கின்றன ஆனால் அதுக்குன்னு பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே பரந்த பிரம்மத்தை தரிசனம் பண்ணுறபோது பஞ்சபூதங்கள் அதில் ஒடுங்கி விடுகின்றன இப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஞானந்தான் புரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதனால இங்கே அடுத்தது என்ன சொல்கிறேன் ந பூமி நான் பூமியும் இல்லை அதாவது என்னை சார்ந்தே எதுவும் இருக்கின்றன இதுக்கு பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயத்தை தான் நம்ம வச்சுக்கணும் நான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் என்னை சார்ந்து தான் எல்லாமே இருக்கு அவைகளை சார்ந்து நான் இல்லை உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை இதுதான் பாடம் இதை மாத்திரம் வாழ்க்கை முழுக்க தியானம் பண்ணணும் வாழ்நாள் முழுவதும் இதை தியானம் செஞ்சுட்டே இருக்க வேண்டிதான் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவிய மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தானி நச்சாஹம் தேஸ்வஸித நச்ச மத்சானி பூத்தானி பசியமே யோகமைஸ்வரம் இதை திரும்ப திரும்ப இருக்கணும் இப்போ தண்ணீர் சொல்றது கடலையும் அலைகளையும் நானே வியாபித்திருக்கிறேன் கடலையும் அலைகளையும் சார்ந்து நான் இல்லை எண்ணெய் சார்ந்துதான் கடல் என்றும் அலைகள் என்றும் இருக்கிறது உண்மையில் எண்ணெய் தவிர எதுவுமே இல்லை கடல் என்ற சொல்லும் அலைகள் என்ற சொல்லும் கற்பனை அப்படின்னு தண்ணீர் சொல்லித்துனா எப்படியோ அப்படி உணர்வை சார்ந்துதான் உலகங்கள் இருக்கின்றன பெயர்களும் வடிவங்களும் எல்லாம் இருக்கின்றன உணர்வு உணரப்படுபவைகளை சார்ந்து இல்லை உணரப்படுபவைகள் அனைத்தும் உணர்வை சார்ந்து இருக்கின்றன உணரப்படுபவைகளை சார்ந்து உணர்வு இல்லை உண்மையில் உணர்பவன் உணரப்படுபவைகள் என்பது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி தான் படிக்கணும் என்ன பூமியும் இல்லை ஆப்பகா நீரும் இல்லை வன்னி நெருப்பும் இல்லை நச்ச அணிலகா காற்றும் இல்லை ஆகாயமும் இல்லை நல்ல தூக்கத்தை தியானம் பண்ணும் நல்ல தூக்கம் தூக்கத்தில் ஏதாவது இருக்காது இல்லை அதை ஜாக்கிரதவஸில் தியானம் பண்ண வேண்டியது தான் நிலையில் உறக்கத்தில் எதோடனும் தொடர்பில்லாத நிலையை நினைத்து பார்ப்பீர்களாக ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுணர்வும் இல்லை பிற பொருள்களை பற்றிய உணர்வும் இல்லை ஆனால் உணர்வு மட்டுமே இருக்கின்றது என்கின்ற உண்மையை விழிப்பு நிலையில் உணர்ந்து கொள்வீர்களாக அதுவே பரம மோட்சத்திற்கு உபாயம் இது பிரமாண சுசுக்தி ஒரு திருஷ்டாந்தம் சொப்னம் மித்யா அப்ப என்னன்னா இருக்கு ஆனா இல்லை சொசுப்தி அவஸ்தையில இல்லவே இல்லை ஆஹா ஜாகிரத அவஸ்தை சொப்னாவஸ்துசுப்தி அவஸ்தை ஜாகிரதவஸ்தித்யாங்கிறதுக்கு பிரமாணம் சொப்னாவஸ்தான் சத்தியமித்யா விவேகம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னத்துக்கு இதெல்லாம் சுசுப்தி அவஸ்த மாதிரி பேசாமல் இருக்க வேண்டும் ஆனால் அதுக்கப்புறம் சுவாமிஜி பாடி மைண்டு கண்டினியூ பண்ணுறதே வேர்ல்டு கண்டினியூ பண்ணுறதேன்னா இருந்துட்டு போட்டுமே விளையாட்டு தானே நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தர்மத்தை என்றைக்கும் விடக்கூடாது வேதாந்தத்தை பேசி தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதனால நிறைய பேர் வேதாந்தமே அத்வைதமே சொல்லித்தருதில்ல சொல்லி தந்தால் இவன் விபரீதமாக புரிஞ்சுண்டு தப்பு தப்பா துஷ்பிரச்சாரம் பண்ணி தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட போகிறானேன்னு சொல்லி தான் சொல்கிறதே சரி ஆக பஞ்சபூதங்கள் வாஸ்தவமாக இல்லை எல்லாம் மாயா காரியம் இல்லாத ஒன்றை இருக்கும்படி செய்வது மாயையின் மகிமை அதில் இந்த மாயை என்ன பண்ணுற மாயைக்கு மாயைக்கு ரியாலிட்டி கொடுத்தா துவைத்தம் மாயைக்கு ரியாலிட்டி கொடுக்கலன்னா அத்வைத்தம் அவ்வளோதான் ஆகா கான்ஷியஸ்னஸ் மேட்டர் மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது சும்மாவே இருக்காது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு எது சேஞ்ச் ஆகிறதோ அதுக்கு ரியாலிட்டி கிடையாது எது மாறி இருக்கோ அது எப்படி அது மா மாறிண்டே இருக்கிறது எப்படி சத்தியமாக இருக்க முடியும் அதில் மாறிக்கொண்டே இருப்பதை பற்றி கொள்ளாது மாறிக்கொள்கிறத வேடிக்கைப்பாரு அது சும்மா மாறின் இருக்குது மாறிக்கொண்டிருக்கின்ற ஒன்று உண்மைன்னு நினைக்காது மாறிக்கொண்டிருப்பது எதுவோ அது வந்து அனித்தியம் எது அனித்தியமோ அது சத்தியம் இல்லை நி சத்தியத்துக்கு லட்சணமே மாறாமல் இருக்கிறதுக்கு பேர் சத்தியம் மாறின் இருக்கிறதுக்கு பேர் சத்தியம் கிடையாது ஆக மாறிக்கொண்டே இருக்கிறத போய் நீ சத்தியம் நினைக்காது எது வந்து எது விகாரமோ அது அனித்யம் எது அனித்யமோ அது தன் சத்தியம் எது ந சத்தியம் பரந்து அனுபவியது தன் எது மாறுகிறதோ அது அனித்யம் எது அனித்தியமோ அது சத்தியமில்லை எது சத்தியமில்லையோ ஆனால் அனுபவிக்கப்படுகிறதோ அது மிச்சை மதிப்பு தர வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்தது முடிக்கப் போறார் ஏவம் விதித்வா பரமாத்மூபம் குஹாசயம் நிஷ்களம் समस्तसाक्षिं சதசத்விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்மூபம் विदित्वा परमात्मरूपं। गुहाशयं ம்ரமாாம் சிம் சசச்விஹீம் பிரம் பரமாத்மம் ஆஷாயி கேட்டர் அதிவோ பிரம்மவித்யாம் அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டா विद्या வித்யா சதாசத் சேவியமானா பிரம்ம வித்யா நிகூடா பிரம்ம வித்யா மறக்கப்படாது அதாவது ஆஸ்வராயனர் என்ன கேள்வி கேட்டார்ன்றது ஞாபகம் இருக்கணும் யா அச்சிராத் சர்வ பாபம் வெப்போஹிய சர்வ பாபங்களிலிருந்து விடுபட்டு பராமரம் புருஷம் யாத்தி வித்வான் வித்வான் பராத்மர புருஷனை அடைகிறானோன்னு அதை தான் இங்கே சொல்றார் பரமாத்ம ரூபம் பிரயாத்தி ஏவம் விதித்வா வித்வான்னு போட்டுக்கணும் ஏவம் வித்வான் வித்வான் ஏவம் விதித்வா அறிவாளியானவன் தகுதியுள்ள அறிவாளியானவன் துவைத சாஸ்திரத்திலே நன்கு தகுதியை பெற்று துவைத சாஸ்திரம்னா ஞாபகம் வச்சுக்கணும் கர்மகாண்டம் லௌகிகத்வைதத்தை சொல்லலை வைதிகத்வைதம் லௌகிகத்வைதம் வேற வைதிகத் லௌகிகத்வைதத்தில் ஈஸ்வரன்லாம் கிடையாது லௌகிகத்வைதத்தில் ஈஸ்வரன் ஜீவன்லாம் கிடையாது லௌகிகத் துவைதத்தில் உடம்பு இருக்குது உலகம் இருக்குது உலகத்தில் பொருள்கள்லாம் இருக்குது வைதிகத்வைதில் தான் ஈஸ்வரன்லாம் வரார் ஸ்வரன் வரார் ஜீவன் வரான் புண்ணிய பாபமெல்லாம் வருகிறது புனர்ஜென்மெல்லாம் வருகிறது ஆனால் நீங்கள் இப்படி புரிச்சுக்கோங்க அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் இன்னும் டீப்பாக சொல்றேன் லௌகிகத்வைதம் வைதிகத்வைதம் அத்வைத்தம் முதல்ல வைதிகத்வைதம் தெரிஞ்சாத்தான் அத்வைத சித்தாந்தமே புரியும் லௌகிகத் துவைதத்தில் இன்னும் இருக்குது பாடி இருக்குது பாடிக்குள்ள சோல் இருக்குல்லாம் அவெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறதுல நான் இருக்கேன் உலகம் இருக்குது ஊரில் அத்தனை பேரும் பணம் பணம் அலையிறான் நானும் அலையிறேன் எல்லோரும் வந்து வீடை கட்டுறான் அதை கட்டுறான் தன்னை பற்றி பெருமையாக நினச்சிக்கிறான் இன்னொருத்தான் அவன் கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறான் இதுதான் ஊர் முழுக்க இருக்குது எப்படியோ சம்பாதிக்கணும் எப்படியோ சாப்பிடணும் எப்படியோ வாழணும் இது என்னதுன்னா லௌகிகத் துவைத்த விவகாரம் வைத்திகத் துவைதத்துக்குள்ளே வந்துவிட்டால் தர்மம் பிரதானமாயிடுது இந்த அர்த்தகாமமெல்லாம் செகண்டரி ஆகிடும் லௌகிகத்வைதத்தில் அர்த்தகாமந்தான் வாழ்க்கை தர்மம் முக்கியமே இல்லை தர்மமோ ஈஸ்வரனோ முக்கியமே இல்லை லௌகிகத்வைதத்தில் துவைத்தம்னா பேதம் நிறைந்த வேற்றுமை நிறைந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை லௌகிகத்வைதம் இந்த வைதிகத்வைதத்துக்குள்ளே வந்தவுடனேதான் தர்மசாஸ்திரமும் ஈஸ்வரனும் முக்கியமாகிறார்கள் பிறகு அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக தான் அத்வைத சித்தாந்தம் இருக்குது இதை மறக்கவே கூடாது நாம் அப்படி இருந்தால் தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் சரியாக புரியும் இல்லாட்டி அறகுறையாக நம்ம எல்லாத்தையும் லௌகிகத்தையும் வைதிகத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் ஆக லௌகிகத்வைத்தம் வைதிகத்வைத்தம் அத்வைத்தம் அத்வைதம் வந்தாச்சுன்னா லௌக்கிகமும் கிடையாது வைதிகமும் கிடையாது இதுக்கு பிரமாணம் என்னென்னா சங்கராச்சாரியரோட அத்தியாச பாஷ்யம் இந்த அத்தியாசம் மம் அத்தியாசம் புரஸ்கிருத்திய ஏவ சர்வே லௌக்கிக்காக வைதிகாக வவகாராக பிரவர்த்தன் சங்கராச்சாரியர் கிளீனாக எழுதியிருக்கார் அத்தியாச பாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்தினுடைய இன்ட்ரடக்ஷனில் எழுதுகிறார் அதில் தெளிவாக எழுதுகிறார் இந்த கற்பனையை முன்னிட்டு கொண்டுதான் உலகியல் விவகாரங்களும் வைதிக விவகாரங்களும் நிகழ்கின்றன இதை வந்து நான் நீக்குவதற்குத்தான் அத்வைத சித்தாந்தத்தை பிரம்மத்தை பற்றின உபதேசத்தை தொடங்க போகிறோம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஏ வித்வான் ஏவம் விதித்வா அறிவாளியானவன் இந்த பிரம்ம வித்தியை இவ்வாறு அறிந்து துவைத்தம்னா என்ன அத்வைத்தம்னா என்னன்னு தெரிந்து கொண்டு அப்படி கூட போடலாம் ஏவம் விதித் ஏவம் விதித்துவான்னா பிரம்மஸ்வரூபத்தை இவ்வாறு அறிந்து எவ்வாறு அறிந்து ஸ்ரத்தாபக்தி தியான யோகத்தினால் இவ்வாறு அறிந்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால் இவ்வாறு அறிந்து அஹ அவஸ்தாத்ரய சாட்சி ஜகத் சாட்சி மையேவ சகலம் ஜாத்தம் அகமேவ ஜகத் காரணம் இப்படி புரிஞ்சுக்கணும் நானே ஜகத்காரணம் என்பதை அறிந்து சுத்த சைத்தன்யமே ஜகத்காரணம் என்பதை அறிந்து ஷரீரத் அதாவது அவஸ்தாத்ரய காரணம் அவஸ்தாத்ரய அதிஷ்டானம் போடலாம் ஏன்னா அவரே சொல் இருக்கார் ஆதாரமானந்த அகண்டபோதம் எஸ்மின் புரத்ரயம் எஸ்மின் ஆதாரமானந்தம் அகண்டபோதம் எஸ்மின் லயம் வியாதி புரத்ரையஞ்ச எஸ்மின் லயம் வியாதி புரத்ரையஞ்ச இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இண்டிவிஜுவல் ஆங்கிளில் டோட்டல் ஆங்கிளில் இருக்கிறது இன்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் எஷ்டி அண்ட் சமஷ்டி ஆதாரம் ஒன்று தான் எஷ்டி சமஷ்டி இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் எல்லாம் சூப்பர் இம்போஸ்டு உண்மையிலே மைக்ரோவாவது மேக்ரோவாவது ஒன்றும் கிடையாது எல்லாம் சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்லி ஏவம் விதித்துவா இந்த ஏவம் விதித்வான்னா இவ்வாறு அறிந்துன்னு அர்த்தம் இவ்வாறு அறிந்துன்னா எவ்வாறு அறிந்து எல்லாத்தையும் திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணணும் ஹோல் உபனிஷத்தையே ரீகலெக்ட் பண்ணணும் சிரவண மன்னன நிதித்தியாசனத்தினால் அவஸ்தாத்ரயங்களுக்கும் அதிஷ்டானம் ஜகத்துக்கும் அதிஷ்டானம் ஆக இந்த ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரணப் பிரபஞ்சம் இத்தனைக்கும் நான் அதிஷ்டானம் என்பதை அறிந்து அக அறிந்து என்ன பண்றது எப்படின்னா ஏவம் பரமாத்ம ரூபம் விதித்துவா ஏவம் பரமாத் ரெண்டு பரமாத்ம ரூபம் இருக்குது ஏவம் பரமாத்ம ரூபம் விதித்துவார் இந்த பரமாத்ம ரூபம் எங்கே இருக்குன்னா தன் அறிவில் விளங்குகிறது குகாஷயம் கீதையில் பகவான் விபூதி யோகத்தை சொல்கிற போது முதல்ல என்ன சொன்னார்னா அகமாத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அர்ஜுனா புத்தியிலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் இதுதான் முதல் விபூதி ஆக நான்னு எல்லாரும் சொல்லின்னு இருக்கான் நான் நான் அந்த நான் நான் அப்படிங்கிறான் விபூதி ஆக குகாசயம் பரமாத்மர் எங்கே இருக்குன்னா குகாசயம் ஏற்கனவே பார்த்தோம் குகாயாம் யோவேதனிகி தங்குகாயாம் அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஆகையினால அக்ஞானன் நிறைஞ்சிருக்கிற புத்தியில் அஜானத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சுத்த சைதன்யத்தை ஆ குஹாசயம்னா என்னர்த்தம் புத்தியில் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்கும் நீக்கமர நிறைந்த போதிலும் நம்முடைய புத்தியில் மேனிஃபெஸ்ட் விளங்கி கொண்டிருக்கின்ற சதா சர்வகத்தோபியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே புத்தாவேவா பாசேத்த பிரதிபிம்பவத்து அப்படின்னு ஆத்மபோதத்தில் ஆத்ம சைதன்யம் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் புத்தியில் அது புலப்படுகிறது எப்படின்னா தூய்மையான கண்ணாடியில் நிழல் நிழல் பொருள் நிழல் தெரிவதை போலேஷு பிரதிபிம்பவத் ஆகினால மனசு புத்தியில அது அவைலபிளா இருக்கு அதனால் குகாசயம் அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா நிஷ்கலம் அதுக்கு உறுப்புகள் இல்லை சகலம்னு சொன்னால் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது கை காலெல்லாம் இருக்கிறது இதுக்கெல்லாம் வடிவமே இல்லை வடிவமற்ற இன்னொன்று அத்வித்தீயம் இரண்டற்ற இந்த பரமாத்மாவுக்கு இவ்வளோ லட்சணம் பரமாத்ம ரூபம் குகாசயம் பரமாத்ம ரூபம் நிஷ்கலம் பரமாத்மரூபம் ரூபம் அத்விதீயம் பரமாத்ம ரூபம் த்விதீய வஸ்து இரண்டாவது இருப்பது போல அதே சமயம் விசாரித்து பார்த்தால் இரண்டாவதாக இல்லாததாக இருக்கிறது எதுவோ அதுன்னு அர்த்தம் அத்வித்தீயம் அப்புறம் அடுத்தது என்னன்னா சமஸ்தாட்சி எல்லாருடைய உள்ளத்திலும் இப்போ என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது தெரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் மனசுல இருக்கிறதே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னதுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு என்னது நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா எல்லாருடையும் இப்ப எனக்கு நான் எந்த தத்துவம் எனக்கு விளங்குறதோ அதுவும் உங்களுக்கு விளங்குறது நம்ம பாடி நமக்கு விளங்கணும் அவசியம் இல்லை நம்ம மைண்ட் அவசியம் இல்லை நான் யாருன்னு விளங்கணும் அவ்வளவுதான் மைண்டு எப்படியோ இருந்துட்டு போட்டோம் மாறிக்கொண்டிருக்கிற மனம் எப்படி இருந்தோ எனக்கு என்ன மாறிக்கொண்டிருக்கிற அழியப் போகிற சரீரம் என்ன ஆனானால் எனக்கு என்ன அது ஏன் சரீரமாக இருந்தான்னு உறவினர்கள் சரீரமாக இருந்தான்னா யார் தான் இருந்தால் என்ன எந்த மைண்டு எப்படி இருந்தால் இந்த மைண்டு முந்தியெல்லாம் இவ அப்படி இருந்தால் இவள் இப்படி இருக்கா இப்போ பரவாயில்லை அப்படின்னா இப்போ பரவாயில்லை நாளைக்கு பழபடி மாறும் என்னத்துக்கு இதெல்லாம் அதனால் டோட்டலாக இக்னோர் பண்ணுறேன் அதுக்கு சமயம் விவகாரத்தில் அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டோம் ஒன்றுமே தெரியாத அஜானி மாதிரி தான் விவகாரம் பண்ணின்னு இருக்கும் ஆனால் இந்த ஜான பலம் இருக்கணும் அப்போத்தான் என்னென்னா எந்த பரிகாரத்தை இதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதுன்னு பேர் சும்மா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இன்பமோ துன்பமோ நம்ம தாக்கினா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது பேர் தான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா வாய் மூடின்னு பேசாமல் உட்கார்ந்துருக்குறதுன்னு அர்த்தம் சும்மா இருக்கிறதுனா வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி சுகம் வந்தாலும் சரி சுகம் வந்ததுன்னா துள்ளி குதிக்கிறது துக்கம் வந்தா துவண்டு போறது இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர்தான் சும்மா இருக்கிறதுன்னு பேர் துல்லாமலும் துவழாமலும் இருப்பதே சும்மா இருப்பது இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்கின்ற அறிவு பூர்வமான மனநிலைக்குப் பெயர்தான் சும்மா இருப்பது சும்மாயிருப்பதுவே சுட்டற்ற பூரணம் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதிகளெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி வெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாயக் காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமே நமக்கு கஷ்டம் வந்தால் ரியாக்ட் பண்ணுறோம் பண்ணக்கூடாது ரியாக்ட் பண்ணால் சும்மா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி சுகம் வந்ததுன்னா ரியாக்ட் பண்ணுறோம் சுகத்திலையும் ரியாக்ட் பண்ணுறோம் துக்கத்துலையும் ரியாக்ட் பண்ணுறோம் ரியாக்ட் பண்ணலாம் ஓவர் ரியாக்ஷன் தான் ப்ராப்ளம் ரியாக்ட் பண்ணால் அதுக்காக வந்து வந்து நான் வந்து குழந்தைகள்லாம் வந்து சொல்கிறது நீங்கள் வந்து வீட்டுக்கு போனோடன குழந்தைகள்லாம் வந்து அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன்ன என்ன பெரிய பாஸ் ஒரு விட்டு தான் போ அப்படின்னா சொல்கிறது அப்படியா கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஸ்வீட்டை கொடுத்து எல்லாம் பண்ணுவோம் அதுக்காக வேண்டி நான் வேதாந்தம் படிச்சிருக்கேன் சுவாமிஜி அது வேஷம் போடுற மாதிரியாக வேஷம் இல்லை குழந்தை லெவலுக்கு நம்ம நடந்துக்கிறோம் நம்ம ஒன்று யாரையும் சீட் பண்ணுது அதே சமயம் பிலாசபியை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் எப்படி அஜ்ஞானிகிட்ட எப்படி நடக்கணும் நடந்துக்கணும் குழந்தைகிட்ட போய் அந்த மாதிரி பிலாசபி எல்லாம் பேசப்படாது உனக்கு நீ ப நீ மார்க்கு பாஸ் பண்ணிட்டேன்னா நான் ரியாக்ட் பண்ண போகிறதில்லை ஃபெயில் ஆகிட்டாலும் நான் ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை ஒருபிட்ட மாதிரி தான் இதுக்கு தான் நான் சொன்னேன் அன்றைக்கி இந்த சாமியாரை பார்க்காதே சொல்லுவாலே மாட்டான இப்படி போய் இருக்கிற கொஞ்ச நஞ்ச புத்தியும் போச்சு அழகாக ஹேண்டில் பண்ண தெரியணும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க ஆஹ சமஸ்தாட்சியம் எல்லாத்துக்கும் சாட்சி எல்லாம் வேடிக்கை பார்க்குறேன் எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகணும் எப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எப்படி போகணும் அப்படின்னு நம்மளை நாம் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அழகாக பண்ணிக்க தெரியணும் அப்புறம் சதசத்விஹீனம் சத் அசத்விகீனம் விஹீனம்னா அற்றன்னு அர்த்தம் என்ன சத்தும் அசத்தும் இல்லாத இந்த இடத்துல அசத்துன்னு சொன்னால் காரணம்னு அர்த்தம் சத்துன்னு சொன்னால் காரியம்னு அர்த்தம் என்னது காஸ்லெஸ் இஃபெக்ட்லெஸ் அப்படின்னு சொல்லணும் அதாவது அதுக்கு முதல்ல பாடம் சொல்லித்தர போது பிரம்மன் காரணம் ஜெகத் காரியம் பாடம் நடத்தின்னு இருக்கும் ஆனால் பாடம் கடைசியில் முடிகிற போது இருக்காது காரணக்காரியமற்றனு அர்த்தம் காரணக்காரியமற்ற இருப்பு இன்மையற்ற இருப்பு இன்மையற்றன அர்த்தம் அதாவது ஒரு தங்கத்தில் ஒரு வளையலை உண்டு பண்ணலாம் வளையல் இருக்கிறது தங்கம் இருக்கிறது அது வேறு விஷயம் இப்போ வளையல் இருக்கிறது வளையல் அழித்து அஞ்சு மோதிரமாக பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா வளையல் இருந்தது வளையல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இருந்ததுன்னா சத்து வளையல் இல்லைனா அசத்து அது அல்ல என்னவா எடுத்து ரிலேட்டிவ் சத்ஸிஸ்ட் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ரிலேட்டிவ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்சோ சூப்பர்இன்போஸ் வளையல் இருந்தது வளையல் இல்லை தாத்தா இருந்தார் தாத்தா இல்லை நான் இருக்கேன் நான் இருக்க போகிறதில்லை அப்படின்னா எதில எல்லாமே இருக்கோ அது எப்போவும் இருக்குது ஆனால் இந்த இருப்பை சார்ந்து இருப்பது வந்து போகிறது இருப்பை சார்ந்து தங்கம் என்கின்ற இருப்பை சார்ந்து பல்வேறு நகைகள் இருந்து மறைகின்றன ஆனால் தூய இருப்பு என்னைக்கும் மறைவதும் இல்லை இருப்பதும் இல்லை அது நித்தியசத்து இது என்னதுன்னா அனித்யசத்து அனித்யசத்து அனித்யாசத்து அதாவது மேட்டர் என்னது மேட்டர் நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு அதுதான் இங்கே சதசத் அது வந்து போகும் மாறிண்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் வளையல் மோதிரமா சேஞ்ச் ஆகிடுது வளையல் நேம் ஃபார்ம் ரிங் நேம் ஃபார்மாக மாறி இருக்கு அதை இங்கே போட்டுருந்தோம் இதை இங்கே போட்டுருந்தோம் காதிலையும் போட்டுக்கிறாள் சில பேர் வளையலையும் எடுத்து அது வேறு விஷயம் அது ஜோக்கு திடீர்னு பார்த்தா என்ன இதுக்குள்ளே கையை விடலாம் போட்ருக்கே அப்படின்னா அது அவள் ஸ்டைலு என்ன கையில் மாட்டிக்கிறத தூங்கி காதில் மாட்டின்னு இருக்கேன்னா இது காதலை மாட்டிக்கிறதுக்காக பண்ணின்தான் அப்படின்னா ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஜோக்கு ஆனால் நீ கையில் போட்டுட்டா என்ன காதில் போட்டுருந்தா என்ன தலையிலே இப்படி போட்டுருந்தா என்ன அதை பற்றிலாம் ஒன்று நேம் ஃபார்ம் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர அது நான் சப்ஸ்டான்ஸ் சேஞ்ச் ஆ நேம் ஃபார்முக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும் சதசத்விகீனம் சத்துமல்ல அசத்துமில்ல நசத்தன்னா சதுச்சியத்தை கீதையில் வருது அது சத்துமல்ல அசத்துமல்ல அதசத் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சுத்தம் எவர் ப்யூர் இவர் என்ன பண்ணுறார் விதித்வா உகாசையும் இந்த நிஷ்கலத்துக்கு இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் பிரஸ்னோபனிஷத்தில் இருக்கிற மந்திரத்தை கோட் பண்ணுறார் பிரஸ்னோபனிஷத்தில் இருக்கக்கூடிய பதினாறு கலைகள் அற்றதுன்னு இங்கே சொல்லியிருக்க ஒரு கோட் பண்ணுறதுக்காக சொல்லி அது கொஞ்சம் விஸ்தாரமானது ஒன்று நாலு பிராணஹா ஸ்ரத்தா கம் வாயு பிராணஹா ஸ்ரத்தா ஹம் வாயுகு அப்புறம் ஜோதிஹி ஆபா பிருத்திவி இந்திரியம் மனஹா அன்னம் வீரியம் தபா வீரியம் தபாகா அப்புறம் வந்து கர்ம லோக்கா நாம பதினஞ்சு கலைகள் இந்த கலைகள் இல்லாதது பதினாறாவது கலை வந்து புகழ் ஷோடசகலோவை புருஷா அப்படின்னு வேதம் சொல்கிறது பதினாறு கலைகள் உள்ளவன் இந்த ஜீவன் அப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் இங்கே கோட் பண்ணுறார் இவர் கலாகா எஸ்மாத் அஹசதிகீனம் சுத்தம் சுத்தம்ங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் போடலை நம்ம புரிஞ்சுக்கணும் பாபங்களெல்லாம் அறியாமையே கடந்தது அதாவது தனக்கு ஸ்வயமாகவும் அசுத்தம் கிடையாது இன்னொன்று நாளையும் அசுத்தம் கிடையாது இதை பற்றி கீதையில் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அது எந்த குற்றமும் அற்றது தூய்மையானது ஆஹா அந்த பரமாத்ம ரூபத்தை பிரயாத்தி விதித்வா இந்த ஒரு பரமாத்ம ரூபத்தை விதித்வா போடணும் அப்புறம் இன்னொரு பரமாத்மரூபத்தை ரூபத்தை பிரயாத்தின்னு போடணும் பரமாத்ம ரூபம் விதித்வா பரமாத்ம ரூபம் பிரயாத்தி அறிந்து பரமாத்ம அடைகிறான் அப்படி படிக்கணும் பரமாத்ம அறிந்து பரமாத்ம அடைகிறான் பிரம்மவித் பிரம்ம ஐவ பவதி பிரம்மத்தை பிரம்மமாகவே ஆகிறான் என்று உபதேசித்தபடி ஆக இது முடிஞ்சு ஏவம் விதித்வா பரமாத்ம ரூபம் குகாசயம் நிஷ்கலமத்விதீயம் சமஸ்தாட்சிம் சதசத்விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்மரூபம் ஆக மற்றதுல வந்து அறிகின்ற பொருளாக அறிபவன் ஆக இந்த வேதாந்தத்தில் மாத்திரம்தான் பிரம்மத்தை அறிகின்றவன் தன்னையே பிரம்மமாக உணர்கிறான் நான் தான் அந்த பிரம்மம் என்பதை உணர்கிறான் யாத்தி பிரயாத்தின் இங்கேயும் முதல்ல என்ன போட்டிருக்கு பரமம் புருஷம் வித்வான் தான் போட்டது முதல் கேள்வி முதல் கேள்வி அவரோடது என்ன இருந்தது ஏயாச்சிராத் சர்வ பாபம் எப்போஹிய பராப்பரம் புருஷம் யாத்தி வித்வான் இந்த யாத்தின்னா அடைகிறான்கிறது வந்து சிம்ப அடைய புரிஞ்சுக்கணும் அடையிறது கிடையாது எங்கும் நீக்கமர நிறைந்ததை எப்படி அடைவது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதாகவே தன்னை உணர்ந்து கொள்வது ஆக இந்த ஆயாராம் கயாராம் சமாச்சாரம் எல்லாம் கிடையாது போகிறது அவர் போயிட்டார்னா அவர் எப்போ வந்துட்டார்னா என்ன பண்ணுறதுன்னா வரமாட்டார்ண்ணா எப்படி சொல்கிறேன் எப்படின்னா அதுதான் நம்பிக்கைண்ணா நம்பிக்கைண்ணா ரொம்ப நம்ப முடியல நான் நம்ப முடியலன்னு அவஸ்தப்படுது அப்படி இல்லை கொஞ்சம் லாஜிக்காகவும் இருக்கணும் கொஞ்சம் இல்லை நல்லாவே லாஜிக்காக இருக்கணும் ஆகவே என்னென்னா எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பிரம்மமாகவே தன்னை மற்றதில் அப்படி கிடையாது இப்போ நான் மரத்தை அறிபவன் மரமாகிறான் செடியை அறிபவன் செடியாகிறான் மனைவியை அறிபவன் மனைவியாகவே ஆகிறான் கணவனை அறிபவள் கணவனாகவே ஆகிறாள் அப்படிலாம் சொல்ல முடியுமா ஒன்றை அறிந்தால் அதுவாக ஆகிட முடியுமா ஆக முடியாது இங்கே அப்படி இல்லை எதை அறிகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அதுவாகவே நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம் சொல்லப்போனால் எதை நான் அறிகிறேனோ அதுமயமாகிவிட்டு எதுவாக என்னை அறிந்து கொண்டிருந்தேனோ அதை விட்டுவிட்டேன் என்னை மனிதனாக என்னை ஒரு உயிராக எண்ணிக்கொண்டிருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உணர்வை அறிந்து நான் உணர்வாகவே என்னை உணர்ந்தேன் உணர்கிறேன் இதை டிஸ்ஐடென்டிஃபை பண்றேன் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் இன்டிவிஜுவாலிட்டியை டோட்டாலிட்டியை டிசைடென்டிஃபை பண்ணுறேன் ஆக நான் வந்து சீயரும் கிடையாது சீன ஆப்ஜெக்டும் கிடையாது There is no subject, there is no object. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் எல்லாம் அறிபவன் அறியப்படு பொருளெல்லாம் மாயக்கற்பனை என்பதை உணர்ந்து பிரம்மை வாஹம் ஆரஞ்சுவல தி ஜோதிர் அஹமஸ்மி ஸ்நான மந்திரத்திலே முடிச்சுடு ஜோதிர்ஜ்ஜ திபிரம் ஹாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம் ஹாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம் ஹாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி யோஹமஸ்மி பிரம் ஹாஹமஸ்மி மந்திரத்தை பாருங்கள் யோகமஸ்மி ப்ரம் ஹாஹமஸ்மி அஹமஸ்மி ப்ரம் ஹாஹமஸ்மி மாற்றி மாற்றி சொல்கிறது குளிக்கிற போது ஒரு முங்கு போட்டுட்டு எழுந்திருக்கிறான் எழுந்தவுடனே இதை சொல்கிறான் ரிச்சுவல்லையே நம்ம ஃபிலாசபியை நினைக்கிற மாதிரி நிறைய ரிச்சுவல் இருக்குது சந்தியாவந்தனத்திலே நிறைய இருக்குது பார்த்தா அது ஏதோ ப்ரேயர் மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் அல்டிமேட் பாடமாகவே இருக்கும் காயத்ரி மந்திரத்தையே வேதாந்தமாக சொல்ல முடியும் காயத்ரி மந்திரத்தை ஒரு பிரார்த்தனையாகவும் பண்ண முடியும் காயத்ரி மந்திரத்தை வேதாந்தமாகவும் இன்டர்பிரட்டும் பண்ண முடியும் அதுக்கு அதில் இடம் கொடுத்துருக்கு ஆஹா அத்வைத்த சைத்தன்யமாகவும் சொல்ல முடியும் துவைத்தமாகவும் அதை இன்டர்பிரட் பண்ண முடியும் காயத்ரி மந்திரத்தை துவைத்தமாக இன்டர்பிரட் பண்ணுறது தான் பாப்புலர் ஆனால் அது அத்வைத்தமாக இன்டர்பிரட் பண்ணுறது தன்மை அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு அதை நம்ம சொல்கிறது இல்லை ஆஹா பரமாத்ம ரூபம் பிரயாத்தி சரி சுவாமி எனக்கு இது புரியவே மாட்டேங்கிறதுனா ஏதோ பாப்பம் இருக்குதுப்பா மனசில் அதனால தான் நான் கம்யூனிகேட் பண்ணால் உனக்கு புரிய மாட்டேங்கிறது அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா நீ தினம் படிச்சுண்டு வா இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணு விடாத ஆனால் அதே சமயம் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன் ஏதோ நீ ஏதோ ஒரு மனசுக்குள்ளே சில பாபம் இருக்கிறதுனால இந்த பாப பிரிபந்தம் இருக்கிறதுனால இது வந்து சரியாக ரிசீவ் பண்ணிக்க முடியல ரிசீவ் பண்ணாலும் ரிட்டெய்ன் பண்ண முடியல மனசில் இதை வச்சுக்க முடியல அதுக்கு சில காரணம் இருக்கலாம் பாபங்கள்லாம் இருக்கலாம் அதுக்கு நான் சில பிராயஷ்சித்த மந்திரம் சொல்லித்தரேன் அதை சொல்லிண்டே இரு அதை சொல்லிட்டு இரு படிச்சுட்டு இரு அப்போ ஒரு நாளைக்கு உனக்கு அந்த பாபங்கள்லாம் நீங்கள் ச நன்றாக இது புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன சுவாமி பிராயஷ்டித்தம்னா ஸ்ரீருத்ர ஜபம் ஸ்ரீருத்ர ஜபம் நான் ஒரு வகுப்பில் உங்களுக்கு சொன்னேன் பிராயஷ்டித்த கர்மாவை விட்டுடணும்னு சொன்னேன் காமிய கர்மாவும் பிராயஷித்த கர்மாவையும் விடணும் ஏன்னா காமிய கர்மாவில் பலனை விரும்பாமல் கர்மாவை பண்ண முடியாது காமிய கர்மாவில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறேன் எதுக்காக நான் புத்திரன் பிறக்கிறதுக்காக புத்திரகாமேஷ்டியாகத்தினுடைய பர்பஸ் புத்திரன் பிறக்கணும் பலனை விரும்பி தான் அந்த கர்மாவை பண்ணுறோம் பலனை விரும்பாமல் எப்படி அந்த கர்மாவை பண்ண முடியும் நீ கர்மம் செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு பலனை எதிர்பார்ப்பதில் உனக்கு உரிமை இல்லைன்னா அப்போ நான் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணலை இல்லை நீ புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணணும் புத்திரம் பிறந்தாலும் புறக்காட்டில் பேசாமல் இருக்கணும்னா என்னையா எதுக்கு இந்த கர்மாவை சொல்லுவான் பேசாமல் இருன்னு சொல்லுவான் என்ன எதுக்கு இது புரியறதா வித்தியாசம் சாஸ்திரம் வந்து புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணு விருஷ்டிகாமஸ் சின்வீத பசு காமஸின் வீத சொர்க்காமஸ்சின் வீதை இந்த ரிச்சுவல் பண்ணினால் இப்போ எனக்கு இந்த ஜென்மாவில் எல்லோ வேணும் வேற ஜென்மாவில் புத்திரம் பிறக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு இந்த ஜென்மாவில் கர்மா பண்ணணும் அப்போ காமிய கர்மாவுக்கு பலனை எதிர்பார்க்காம காமிய கர்மா பண்ணவே முடியாது ஏன் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் பிராயஷ்டித்த கர்மா பிராயஷ்டித்த கர்மாவுக்கும் பாபம் போகணுங்கிற எண்ணத்தில் தான் நான் பிராயஷ்டித்தம் பண்ணுவேன் இல்லை நீ பண்ணுறதை பண்ணு பாபம் போனால் என்ன போகாட்டி என்னன்னா அப்படி பண்ண முடியாது ஏன்னா சாஸ்திரமே உபதேசிக்கிறப்போ தான் பண்ணியிருக்கு ஒரே ஒரு கர்மாவில் ஒரே ரெண்டு கர்மாவில் தான் எனக்கு வந்து பலனை விரும்பியும் விரும்பாமல் பண்றதுக்கும் சாய்ஸ் அது நித்திய நைமித்திக்க மட்டும்தான் நித்திய நைமித்திக்க மட்டும்தான் நான் பலனை விரும்பியோ விரும்பாமலோ பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வேற எதுலேயும் பலனை விரும்பாமல் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் கிடையாது அது மாதிரி பலனை விரும்பி பண்ணக்கூடிய கர்மா பிராயஷ்டித்த கர்மா பாபம் போகணும் ஆனால் இந்த காமிய கர்மா விட பிராயஷ் சித்த கர்மாவை பற்றி பேசணும்னு சொன்னால் சங்கராச்சாரியர் பிராயஷ்ச்சித்த கர்மா கொஞ்ச நாளைக்கு பண்ணலாங்கிற மாதிரி பேசுகிறார் வேதோ நித்தியமதீயதாம் ததுதித்தம் கர்மஸ்வனுஷீயதாம் தேனே சசியவிதீயதாம் அபச்சிதி காமியே மதிஸ்தஜதாம் க்ளீனாக சொல்கிற வேதத்தை தினமும் படி அதில் சொல்லியிருக்கிற நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்களை பண்ணு நித்திய நைமித்திக கர்மங்களை ஈஸ்வர ஆராதனையாக பண்ணு இந்த லௌகிக பலன் வேணுங்கிற பண்ணாதே இகலோக ஃபலன் பரலோக ஃபலன் பண்ணாதே காமிய கர்மத்தை பண்ணவே பண்ணாதே காம்யே மதிஸ்தெஜதாம் ஆனால் அங்கே பராய்ச்சித்தம் பண்ணலாங்கிறார் பாபுகரிதூயதாம் இந்த பாவக்கூட்டத்தை போக்குறதுக்கு பிராயஷித்த கர்மத்தை பண்ணு ஆனால் பிராயஷ்சித்த கர்மத்தை எத்தனை நாளைக்கு பண்ணுறது எத்தனை பாவம் பண்ணேன்னு எனக்கு என்ன தெரியும் எந்த பிறவியில் எத்தனை பாவம் பண்ணேன்னு எனக்கு என்ன கணக்காக தெரியும் ஓரளவுக்கு பண்ணுன்னு அடிச்சோம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் பிராயஷ் சித்தமே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது விடாமல் பிராயஷ் சித்த கர்மா பண்ணுறேன் பிராயஷித்தரத்தை தீர்த்த யாத்திரையெல்லாம் பிராயஷ் சித்த கர்மா ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகிறதெல்லாம் பிராயஷ் சித்த கர்மா கோவில் கோயிலாக போகிறது இந்த பண்ணுறது பூஜை பண்ணுறது எல்லாம் வந்து எதெல்லாம் பிராயஷ்சித்த கர்மானே நிறைய பேருக்கு தெரியாது எதெல்லாம் காமிய கர்மா எதெல்லாம் எல்லாம் பிரித்து சொல்ல போகிறேன் காமிய கர்மங்கள் எத்தனை வகைப்படும் எல்லாம் ஒரு கிளாஸ் வச்சுன்னு இருக்கேன் காமிய கர்மங்கள் எத்தனை இருக்குது பிராயஷ்டித்த கர்மங்கள் எத்தனை இருக்குது முழுக்க முழுக்க இந்த பராசர ஸ்மிருதி முழுக்க பிராயஷ்சித்த மயம் மனுஸ்மிருதியில் கூட அப்படி இல்லை கலவு பாராசரஸ்மிருதி அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்குது கலியுகத்தில் பராசரஸ்மிருதியை தான் ஃபாலோ பண்ணணும் மனுஸ்மிருதி இல்லை அப்படிங்கிற மாதிரி கலியுகத்தில் மனுஸ்மிருதி இல்லைன்னு இல்லை மனுஸ்மிருதியை விட பராசரஸ்மிருதிக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி ஏன்னா அதில் நிறைய எல்லாரும் அக்கரம் பண்ணுவான்னு தெரிஞ்சு வச்சுருக்காருவர் அதுக்காக நிறைய பிராயஷ்டித்தம் சொல்லிகிட்டே இருக்கார்வர் தமிழில் பிராயஷ்டித்திற்கு என்ன சொல்கிறோம் கழுவாய் அப்படி சொல்கிறோம் என் நன்றி கொன்றாற்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்ற மகற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த நன்றிய இந்த அதாவது செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வுன்னா பிராயஷ்சித்தம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அது வேதத்திலே இருக்கு கிருதக்னே அதாவது நன்றி கொன்ற பாவத்துக்கு பிராயஷ்சித்தமே இல்லைன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு கிருதக்னே அது அப்படியே வள்ளுவர் சொல்கிறார் செய் நன்றி அரிதல் கிருத்தம் ஜானாத்தீதி கிருத்தஜ அது அறிதல் அப்படியே போடுறார் இங்கே பிராயச்சித்த கர்மமாக சொல்கிறார் ஸ்ரீருத்ரஜபத்தை பற்றி சொல்கிறார் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஓம் பதிரங்கருணே பிஸ்ருணுயாம தேவ பத்ரம் பசியே மாக்ஷபர்யத்ராஹிரை ரங்கை ியஷேமேவி தயுனோஷவேர் ஓயேயனே அனந்தஜன்மங்கண்டயேஷிக வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் திருவடி போற்றி போற்றி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகருநஸ்வ